الحمد لله الحمد لله الذي انزل على عبده الكتاب ليكون للعالمين نذيرا وارسل رسوله شاهدا ومبشرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا وسندنا ونبينا ومولانا محمدا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 ولا يحزنك قولهم ان العزه لله جميعا هو السميع العليم صدق الله العظيم عن سيدي مالك رضي الله تعالى نقول قال رسول الله صلى الله عليه وسلم اذا اراد الله بعبده خيرا استعمله قالوا كيف يستعمله قال يوفقه بعمل صالح قبل الموت احمد حضرت மீதும் அன்னார்களின் அடிச்சுடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் வேண்டியக்கு பின்னால் புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாவுடைய மஸ்ஜிதலை அமர்ந்திருக்கும் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லா நிலைமைகளிலும் அல்லாவை அஞ்சு பயந்து தக்குவாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வஸ்ரீயத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் அன்பானவர்களே அல்லாஹ் ஜல்லசு இந்த உலகத்தை படைத்தான் இந்த உலகத்துக்கு ஒரு வழிகாட்டியாக உலக மக்களுக்கு நேர்வழிக்காக வேண்டி அல்லாஹ் நபிமார்களையும் வசூல்மார்களையும் அல்லாஹ் அனுப்பினான் அந்த நபிமார்களுடன் அல்லாஹ் வேதங்களையும் சூப்புகளையும் கொடுத்தான் இந்த உம்மத்துகளுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி بلد تغدير الله عنده أمتك الله وهذا نبيه تركتنا عندنا نبيه پิع الله قرآن وهو صرت يا أيها المزمل сум الليلة إلا خليلا عنده نبيه فاتح الله قل cá يا أيها المدثر كم فأنذر وربك فكبير عنده نبيه ما انزلنا عليك القرآن ليتشقى عنده نبيه فاتح الله قل呢 يا سين والقرآن الحكيم انك لمن المرسلين அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான ஒரு வெளிச்சமான ஒரு நபி அதுலம் அவர்களை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு அல்லா நபியாக தேர்ந்தெடுத்தான் அன்பானவர்களே நபியாக அனுப்பப்பட்டித்தான் நபியுடைய பேச்சாக இருக்கலாம் அது எங்களுக்கு ஒரு படிப்பினை சகோதரர்களே அதா இல்ல அல்லா துடைய ஆரம்ப காலம் அந்த மக்காவுடைய மண்ணில் அன்பானவர்களே நபிப்பட்ட கஷ்டம் என்ன நம்பிக்கை என்ன என்ன விடயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது மார்க்கத்துக்கு எதிராக பேசப்பட்ட காலம் ஒரு முஸ்லீம்களுக்கும் சகாபாக்களுக்கும் இதே போன்று ஒரு நாக்கல் ஒரு காலம் விரைவில் நாங்களும் முன்னோக்கி இருக்கிறோம் அன்பானவர்களே எல்லாருக்கும் தெரியும் எங்க நாட்டில் ஏதாவது ஒரு காலம் வரும் மீடியாக்கள்ல முஸ்லீம்களை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் எங்கள வேதங்களை பற்றியும் விமர்சிக்க கூடிய காலம் விமர்சிக்கப்படுவோம் சகோதரிகளே இதை விடத் அவர்களையும் விமர்சித்தார்கள் அந்த நேரத்துல அல்லா நபிக்கு என்ன சொன்னான்ஸ்ல அல்லா சொல்றான் நபியே உங்களை பத்தி விமர்சிக்கிறாங்களா உங்களை பத்தி கேவலமாக பேசுறாங்களா உங்களோட மார்க்கழிவாக பேசுறாங்களா அவர்கள் பேசக்கூடியதையும் அவர்கள் என்னதை பேசுகிறார்கள் உலமாக்களை விமர்சிக்கிறார்களா தனவந்தர்களை விமர்சிக்கிறார்களா குரானை விமர்சிக்கிறார்களா மார்க்கத்தை விமர்சிக்கிறார்களா அல்லாஹமி அல்லா எல்லாத்தையும் பார்த்துக் கொண்டு இருக்கிறான் அல்ல எல்லாத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் அன்பானவர்களே தந்த ஆறு பிள்ளைகளை தந்த கையால அடக்கம் செஞ்சிருக்கிறாங்க மூன்று மகன் மூன்று ஆண் செல்வங்களை எல்லாம் கொடுத்தான் சல்லா அலிசல்ல அவர்களுக்கு இப்ராஹிம் ஹாசிம் அப்துல்வா அன்பானவர்களே ஒரு வாப்பா ஒரு அன்பானவர்களே செல்லும் தந்த கையால ஆறு பிள்ளைகள் அடக்கம் செஞ்சாங்க அடக்கம் செஞ்சாங்க சின்ன வயசுலே எல்லா பிள்ளைகளும் மௌத்தாக்கினார் சின்ன வயசுல மவுத்து இதுக்கு பெண்ணான அவர்தரம்பரை வளரப்போறது இல்ல அன்பகானவர்களே கேவலமாக பேசப்பட்டார்கள் அல்லா நபிக்கு ஆறுதல் சொன்னான் இன்ன ஹAtoiina Kal Kausar நபியே உங்களை கேவலமாக பேசுறங்களா உங்களுக்கு நாங்க கௌசரை தந்து இருக்கோம் அன்பானவர்களே பஹ்ருல் முஹீத் என்ற தஃப்சீர்ல கௌசர் என்ற வார்த்தைக்கு 26 தஃப்சீர்கள் உலமாக்கள் இருந்து இருக்காங்க வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் கௌசர் கௌசர்னா என்ன இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹ حضرت அப்துல்லா இப்னு அப்பாஸ் রাদিয়াল্লাহு அன்ஹுடைய ரிவாயத் தஃப்சீர்னுடைய ரிவாயத் செய்றாங்க கௌசர் என்று சொன்னால் கஸீருல் கைர் நலவுடை நலவுகளை நபியே உங்களுக்கு நாங்கள் தந்தோம் என்றால் சொருக்கத்து ஒரு நீர்த்தடாகம் அதைத்தான் அல்லாஹ் எங்களுடைய அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் அல்லா நபி காருதல் சொன்னான் உங்களை பத்தி கேவல பேசுறாங்களா உங்கள பத்தி கேவலப்படுத்துறாங்களா நபியே கவலப்படவான் ஒன்றும் நடக்க போறதல்ல அல்லா வளர்ப்பான் அன்பானவர்களை இன்று அல்லா வளர்த்திருக்கிறான் கொஞ்சம் மதீனாவை போய்த்து பாருங்க ஒரு நேர தொழுகைக்கு பத்து லட்சம் மக்கள் பதினஞ்சு லட்சம் மக்கள் அந்த மசித நபவியில் அன்பானவர்களை ஆரம்ப காலம் ஒரு ஒரு ஈச்சப்பழத்துடைய அமைக்கப்பட்ட பள்ளிவாசல் ஈச்சப்பலத்துடைய சொன்னான் குரான் நபி காதல் சொன்னான் எனவே அன்பான சகோதரர்களே இதே மாதிரி காலம் எங்களுக்கு வரும் வீடியோக்கள் வரும் நாங்க அந்த வீடியோவை பார்த்து ஷேர் பண்றது கமெண்ட் பண்றது அல்ல எங்களுக்கு வழிகாட்டுகிறது கொரான் என்ன சொல்லுகிறது உங்களை பத்தி கேவலப்படுத்தி பேசுகிறார்களா இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகிறார்களா அல்லா நபிக்கு சொன்ன கட்டளை உடம்பு ரீதியாக செய்யுங்க தொழுகை நிலைநாட்டுங்க அல்லாவின் பக்கம் திரும்புங்க ரெண்டாவது இபாதத் அல்லா சொல்றான் குர்பான் பண ரீதியான இபாதத் செல் உங்க செல்வத்தை நீங்க செலவழிய அதிகமாக சதக்கா கொடுங்க நோம்பு வந்தா தான் நாங்க சதக்கா கொடுக்கிறது சகோதரர்களே கஷ்டம் ஒன்று வரும் பொழுது முஸ்லீம்களுக்கு ஒரு செலஞ்சுடைய காலம் வரும் பொழுது உங்களோட சதக்காக அதிகப்படுத்துங்க அல்லா எங்களுக்கு வெற்றியை தருவான் அன்பானவர்களே அதனால விமர்சனங்களுக்கு நாங்கள் உள்ளாகாம நாங்கடத்துல துவா செய்வோம் வரக்கூடிய காலம் அல்லா முஸ்லீம்களுக்கும் இந்த இலங்கை நாட்டு மக்களுக்கும் அல்லா நல்ல ஒரு முடிவை தர வேண்டும் அதே போன்று வாழ்க்கைக்கும் ஏன் என்றால் சகோதரர்களே முடிவுக்கு சொந்த காரன் முடிவுக்கு சொந்த காரன் நாங்க பார்த்தோம் சென்ற வருடங்கள் இலங்கை இலங்கை நாட்டே ஒரு விதம் பேசினார்கள் இவர்களுக்கு வெற்றி பெறுவார்கள் வெற்றி பெறுவார்கள் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் கடைசி முடிவு அல்ல மாற்றி காட்டினான் எனவே அன்பானவர்களே எங்கட கையில ஒன்றும் இல்லை அதனால நாங்கள் அல்லாவிடத்துல நல்ல முடிவை எதிர்பார்ப்போம் அல்லா இடத்துல துவாசையும் நாட்டு மக்களுக்குவனாக வாழ்றத விட அன்பானவர்களே நல்லவனாக மௌத்தாக வேண்டும் நல்ல மௌத் எங்களுக்கு வாழ்க்கையில வர வேண்டும் நல்ல மௌத்தை நாங்கள் சம்பாதிக்க வேண்டும் அன்பான சகோதரிகளே இந்த உலகம் நாங்க வாழ வந்த இடமல்ல இந்த வாழ்க்கை அல்ல தந்திருக்கிறான் മൗതുക്കും പിന്നാള് ഉള്ള വാൾ കേ തായർserverIdിച്ചു അതാണ് തൻ അല്ലാഹു സുബ്ഹാന വ താല സൂറത്തുൽ മുൽക് ല അല്ലാഹ് ചൊല്ലാൻ തബാരതല്ലസീ ബി യദിഹിൽ മുൽക് വ ഹുവ അലാ കുല്ലി ഷയ്ഇൻ കബീർ ആജ് യധാരം അല്ലാഹു ദേ കൈല വെറ്റ്രിക്ക് സന്ത കാരണ അല്ലാഹ് ആജ്കിക്ക് സന്ത കാരണ അല്ലാഹ് മുടിവക്ക് സന്ത കാരണ അല്ലാഹ് അല്ലാഹ് சொல்லிவிட்டு ചൊല്ലാൻ അല്ലവി ഖലഖൽ മൗതു വൽ ഹയാത്ത് இந்த பாருங்க அன்பானவர்களே இந்த ஆயத்தில் அல்லது சொல்லுகிறான் அதுக்கு பின்னால சொல்றான் உலகத்துக்கு முதலாவது சொல்லுது என்பது நாங்க வாழ வந்த இடம் அல்ல இது நாங்க மௌத்தாக வந்த இடம் எங்கள் எல்லாருக்கும் ஒரு மௌத் இருக்கிறது மா மை சொன்னும் இடையம் எழுதுறாங்க மௌத்தாகிடுவாங்க விளக்கம் அறுபது வயசு அடைஞ்சிட்டீங்களா அன்பான சகோதரர்களே எங்களோட அமல்களுடைய முடிவு எங்கட எங்கட அமல்கள ஈடுபடுவோமோ அன்பான சகோதரிகளே அன்பானவர்களே உலகத்தில் எப்படியும் வாழலாம் எப்படியும் உடுக்கலாம் எப்படியும் சம்பாதிக்கலாம் எப்படியும் சாப்பிடலாம் எதையும் சாப்பிடலாம் என்றெல்லாம் வாழ்வோம் என்று சொன்னால் நல்ல தியாமத்துடைய நாளையில் அல்லா சொல்லுவான் நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற முடிவை சகோதரர்களே இதுக்கு மாற்றமாக வழிகாட்டல்ல நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால் அன்பானவர்களே அல்லா நாளை மறுமையில் நீ எப்படியும் வாழலாம் என்ற அந்த சொர்க்கத்துடைய வாழ்க்கை அல்ல எங்களுக்கு தந்துவிடுவான் எனவே அன்பான சகோதரர்களே அதனால நல்ல மவுத் வாரத்துக்கு நாங்க முதலாவது நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் நல்ல அமலோட வாழ வேண்டும் கடைசி வரைக்கும் அல்லா இடத்துல செய்ய வேண்டும் நபி சல் அல்லா அதிகமாக துவா செஞ்சாங்க எப்படிப்பட்ட நபி அல்லாவிடத்துல அதிகமாக துவா செஞ்சது தன்ட கடைசி முடிவை பத்தி எங்களுக்கு கடல்ல கடைசி முடிவை தந்திரியா தொழுகையில மவுத்து வர வேண்டும் மெம்பர்ல மவுத் அல்லாவுடைய தீனா பேசக்கூடிய நேரத்துல மவுத் அன்பான சகோதரர்களே நல்ல செயல் செய்யக்கூடிய நேரத்துல மவுத் நல்ல மவுச்சு வாழ்க்கையில வர வேண்டும் அன்பான சகோதரிகளே இதுதான் என்று சொல்றது உலமாக்கள் எழுதுறாங்க உலகத்தில் நடக்கக்கூடிய நல்ல மவுத் இவருக்கு நல்ல மவுத் வந்து இருக்கிறது அன்பான சகோதரிகளே அதுல முதலாவது எழுதுறாங்க உலமாக்கள் யாரோ மனிதர் என்று களிமாவோட மௌத்தா போகிறார் ஒருத்தர் களிமாவோட மவுத்தாவது இது கிடைக்கிறது நல்ல மவுத் ரெண்டாவது ஒரு மனிதர் மவுத்தாகிற அவருடைய வேர் வைக்கிறது நெற்றி எல்லாம் வேறு ஒரு ஜனாசாவை நீங்க பார்க்கறீங்க மௌத்துடைய நேரம் நெற்றி எல்லாம் இது நல்ல மூத்துடைய அடையாளம் சொன்னாங்க வேர்வையோட இதும் நல்ல மௌத்துக்கு அடையாளம் மூன்றாவது அன்பான சகோதரர்களே யாரெல்லாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை இரவு யாரெல்லாம் மௌத்தாகுவார்களோ இது நல்ல மௌத்துடைய அடையாளம் அன்பானவர்களே நாலாவது தான் என்று சொல்லக்கூடிய கோலரா நோய் சகாபாக்குடைய காலத்துல வந்தது நிறைய சகாபாக்கள் மௌத்தானார்கள் அன்பான சகோதரிகளே இப்படிப்பட்ட நோயாள யாரோதொரு மௌத்தாகிறாரோ இதுவும் போன்ற மௌத்தாக இந்தியா கேரளா மாநிலத்தில் நடந்த வாயா நாடு என்ற பகுதியில் நடந்த அனர்த்தம் அன்பான சகோதரர்களே எத்தனை குடும்பம் எத்தனை குடும்பம் எத்தனை பிள்ளைகள் அன்பானவர்களே ஒரு ஜனாத ஒருவரை தோண்டி எடுக்கிறாங்க மண்ணில் இருந்து பல நாட்களுக்கு பின்னால வெளியே வாராறு ஹயாத்தோட சாப்பாடு இல்ல தண்ணி இல்ல தோண்டி எடுக்கிற மண்ணுக்குள் இருந்து வெளியே வாராறு அன்பானவர்களே அல்லா அந்த மனிதருடைய ஹயாத்தை வைத்திருந்தான் இப்படிப்பட்ட அனர்த்தத்தில் மௌத் ஆகிறதும் நல்ல மௌத் அன்பான சகோதரர்களே ஆறாவது நல்ல மவுத்துடைய அடையாளம் அல்லாவுடைய அதே மாதிரி நல்ல அமலில் ஈடுபட்டு உதவி செய்ய பைத் நல்ல மவுத் சகோதரர்களே அன்பானவர்களே நிறைய பேர் நினைக்கிறோம் நல்ல மவுத்து சுஜூ மௌத்தாகிறது மட்டும் தான் தொழுகையில மௌத்தாகிறது மட்டும் தான் இல்ல சகோதரர்களே இதே போன்று அடையாளங்கள் யாருக்கும் கடல் இல்ல கடல் இல்லாம மௌத்தா போறாரு வாபஸ் சொல்ற மகன் பின்னால ஏந்த ஜனாதா வச்சு நீ பிச்சை கேட்காத யாரையும் அன்பானவர்களே அப்படிப்பட்ட ஒரு வாழிடு போறாருக்கும் கடன் இல்ல மகனே கடன் இல்லாம கண்மணி ரசூல் செல்லம் தொழுகையில் மௌத்தாகல்ல மௌத்தாகல்ல மடியில அன்பான சகோதரர்களே ஒரு மனைவி மௌத்தாகிறான் கணவன் பொருந்திய நிலைமையில் சொல்றாரு என்ன வாழ்க்கை எல்லா விதத்திலையும் எனக்கு சப்போர்ட் ஆக இருந்தா அப்படிப்பட்டேன் ஒரு மாப்பிள சொல்றாரு மனைவி மையத்தை வச்சுக்கொண்டு இது நல்ல மௌத் அன்பான சோதரர்களே யாருக்கும் பச்சுவா கொடுக்க இவன் இப்படிதான் மௌத்தா போவான்னு சொல்லி யாருக்கும் சொல்லாது ஒரு பெரியார் வாழ்ந்தாரு அல்லா துவாவை கபூல் சென்றான் அவர் யாரு தெரியுமா அல்லாவுடைய நபிக்கு எதிராக கையை தூக்கினாரே அன்பானவர்களே அல்லா கேவலமான மௌத்தை அல்லா கொடுத்தான் குரான் சொல்லுகிறது அன்பானவர்களே எங்களுக்கு இலங்கை மசிதாக இருக்கிற காலம் அன்பானவர்களை நல்ல மனிதர் யாரை பற்றி குறை பேச மாட்டார் ஆனா இரவாவினா டிரிங் பண்ணுவாரு குடிச்சிட்டு வருவாரு ஒரு நாள் இரவு நேரம் குடிச்சிட்டு வந்தாரு வீட்டில் குடும்பம் வெளிய போட்டாங்க அன்பான சகோதரர்களே இரவு பதினோரு மணி கால் பண்ணினார் பள்ளிக்கு எனக்கு உதவி செய்யுங்களேன் எய்கிறேன் எங்கட பள்ளி நிர்வாகம் போயிட்டு கூட்டிக் கொண்டு வந்து பள்ளியில் தங்க வச்சோம் அவரை கொஞ்ச நாள் இருந்தாரு உள்ள முடஞ்சு போனாரு குடும்பம் சின்ன பிரச்சனைகள் அன்பானவர்களே குடும்பத்துக்காக கஷ்டப்படுகிறோம் பிள்ளைகளுக்காக கஷ்டப்படுகிறோம் ஒரு நாள் வந்தது பதினோரு மணி ரோட்ல இருக்கிறாரு அன்பானவர்களே மனசுடஞ்சு போயிட்டு திடீர் ரெண்டு ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் ரமவானுடைய மாதம் ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போயிட்டு அட்மிட் பண்ணி நாங்க எங்களுக்கும் நினைவில் அவரை பார்க்க போறதுக்கு ஒரு கட்டத்தில் டாக்டர் கேட்டானா உனக்கு இங்க யாரும் இல்லையா சொல்லி அன்பானவர்களே மனசால உடைஞ்சிட்டாரு ஒரு நாள் சொன்னாரு நான் என்ன நாட்டுக்கு போறேன் என் ரொம்ப அயாத்தோட இயக்குறான் நான் போயிட்டு இந்த உமாவோட இருக்கிறேன் என்று சொல்லி இலங்கை நாட்டுக்கு வந்தார் அன்பான சகோதரிகளே அவர்கிட்ட இருந்த ஒரு பழக்கம் ரமதானுடைய மாதம் இஃப்தாருடைய நேரம் பள்ளிக்கு வந்து கண்ணெல்லாம் சோத்து போய்த்திருந்தது குடிச்ச நிலைமையில் இருந்தார் செலவந்து குடிச்சிட்டு பள்ளிக்குள்ள வந்து இருக்கிறார் சொல்ல வேணாம் அவருக்கு பள்ளிக்குள்ளதான் வந்து இருக்கிறார் இஃப்தாருடைய நேரம் அவருக்கு துவா செஞ்சோம் ஏ அல்லா இவருக்கு ஹிதாயத்தை கொடுத்து அன்பான சகோதரர்களே கொரோனாவுக்கு முன்னால் கொரோனாவுக்கு அடுத்த வருடம் இலங்கை நாட்டிலிருந்து அன்பானவர்களே எங்கிருந்தவர் அமெரிக்கன் சிட்டிசன் அமெரிக்கா செட்டில் இலங்கையில பிறந்தவர் குடும்பத்தோட அமெரிக்கா செட்டில் போனாரு அரபா நாள் மடக்குமார்கள் இறங்குற நாள் அல்லாஹ் கபூ நாள் மண்ணை வாரி போட்டக்கூடிய நாள் எல்லா்களும் அந்த என்று தல்வியா சொல்லக்கூடிய நாள் அன்பானவர்களே அந்த நாள் என்று அல்லா அவரை அந்த மைதானத்தில் அல்ல மூத்தாக்கினால் சொல்ல சோதர்கள கையில் நல்ல மௌத் வர வேண்டும் சகோதரர்களே அதிகமாக கேளுங்க எங்க பேசணும் குடும்பம்டிவை பத்தி குடும்பம் பேசணும் சகோதரர்களே அன்பானவர்களே மதீனாவுட மவுத்தும் ஒரு பாக்கியம் சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு உம்ராவுடைய பயணம் எல்லாரும் பிரிட்டன் இலங்கை நாட்டுக்கு அன்பானவர்களே எங்களோடு வந்திருந்தாங்க ஒரு தாய் உண்டு கண்டிப்பகுதியை சேர்ந்தவர்கள் அன்பான சகோதரர்களே இலங்கை நாட்டுக்கு வாரத்துக்கு ரெண்டு அவர் இருக்கும் எல்லாரும் வெடி சாம்பனம் பேக் பண்ணி ரெடியாக இருக்கிற நேரம் வேணும் கொண்டு நாள் மையத்துக்கு கிடைச்சிச்சு ஜனாசாவை கொண்டு வந்த மசித் நபமிக்கு பதினைந்து நிமிடம் ஜனாசாவை கொடுப்பாட்டி கஃல் செஞ்சு கையில தந்தான் ஜனாச எடுத்துக்கொண்டு போற நேரம் அன்பானவர்களை மையத்தை வைங்க ஒரு பாக்கியம் அந்த ரவாக்கு முன்னால நின்றோம் அசருடைய தொழுகையை மஸ்ஜி நபையுடைய மாத்தார்கள் அதைத் தொடர்ந்து அந்த தாயுடைய ஜனாசா தொழில்ப்பட்டது அன்பானவர்களே தபீரை கட்டியவுடன் அழகை தான் வந்தது எவ்வளவு அழகான ஒரு மவுன் சொல்றேன் அந்த ஹாரம்ல எல்லாரும் ஜனாசாவை அன்பானவர்களே நானும் அழுகிறேன் யார் இருக்கிறாங்க அடக்கம் செய்யறதுக்கு நானும் அவருடைய கணவரும் அன்பானவர்களே பொறித்த உடனே ஜனாசாவை ஏற்றினார்கள் கொண்டு போனார்கள் பாக்கியம் கிடைக்கிறதோ ஜன்னத்து அல்லாஹ் தனது நாளே கேலிக் கணக்கில்லாமல்லாம் சொருக்கத்துக்கு அனுப்பிடுவான் கேலிக் கணக்கில்லாம் அவர்களுக்கு அன்பானவர்களே அடக்கம் செஞ்சிட்டு ஒன்பது மனித கபரும் இருக்கிறது ரெண்டே ரெண்டு மனிதமார்கள் மக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அடுத்தது கடைசியாக நிக்கா செஞ்ச மனைவி கிலோமீட்டர் இந்த தாயுடைய ஜனாசா ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் தான் இருக்கும் சகோதரிகளே எங்க இருந்த உமாவை போயிட்டு சேர்த்தான் எனவே அன்பானவர்களே இப்படிப்பட்ட நல்ல மௌத்திரை நம் அனைவருக்கும் எங்க குடும்பத்துடைய பாவகளை மன்னிப்பாயாக பெற்றார்களுடைய பாவகளை மன்னிப்பாயாக உற்றார் ஒருவர்களுடைய பாவகளை மன்னிப்பாயாக எங்களுக்கு நல்ல மௌத்திரை நசீ அந்த மதீனாவில் மௌத்தை நசீ பாக்குவாயாக எங்கட அந்த சின்னத்தூர் பக்தியுடைய மன்னரையாக ஆக்குவாயாக பலஸ்தீன் மக்களுக்கு உதவி அந்த பிள்ளைகளுக்கு உடைய விஷயம் உதவி செய்வாயாக கூடிய சிக்கர் வெற்றி அப்படிப்பட்ட பிள்ளைகளை கபூல் செய்வாயாக அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வாயாக For more Islamic lectures and useful information, visit SI.com.